வணக்கம் நச்சினையின் செய்திச்சேவை செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி நூற்று இருபத்தி எட்டு காவல்துறை சீருடை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆசிய போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் நான்கு கோடி பரிசு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் பிளவக்கல் பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நிலக்கரி பற்றாக்குறையை போக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கான நில எடுப்பு நடவடிக்கைகள் இரண்டு வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் இங்கிலாந்து செல்லும் முன்னதாக அருண்ஜேட்லியை சந்தித்தேன் என விஜய் மல்லையா கூறிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது கர்நாடகத்தில் குடகு ஹாசன் தென்கன்னடம் சிக்கமகளூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கடந்த மாதம் பலத்த மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டு ரூபாய் எட்டாயிரம் கோடி மதிப்பிலான பயிர்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக கர்நாடக அரசின் முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் மீது கேரள காவல்துறை அதிகாரிகள் தவறான முறையில் திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்தது உறுதியானதால் அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டெல்லி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தேர்தலில் பாஜக ஆதரவு ஏ அதிக வாக்குகள் பதிவாகும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது மகாத்மா காந்த நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சா்வதேச சுகாதார மாநாட்டை மத்தி அரசு நடத்த உள்ளது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவா்கள் அமைச்சா்கள் கலந்து கொள்ள உள்ளனா் புதுச்சேரியில் கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் தற்பொழுது ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளனர் மூன்று நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள டெல்லியிலிருந்து துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு புறப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஐந்தாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெறவுள்ளதாக உலக தமிழர் பொருளாதார மைய தலைவர் பி ஆர் எஸ் சம்பத் அறிவித்துள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நிலவிற்கும் மனிதர் ஒருவரை இந்த வருடம் அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார் பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் துணை பிரதமர் யூரி போரிசோவை அவர் மாஸ்கோவில் சந்தித்து பேசியுள்ளாா் ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது ஐரோப்பியா உள்ளிட்ட உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது அமெரிக்காவுக்கு எதிராக மேலும் தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு அல் தீவிரவாத குழுவின் தலைவர் ஐமான் அல் ஸ்வாஹரி அந்த தீவிரவாத குழுவின் ஆதரவாளா்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளாா் கடும் சீற்றத்துடன் அமெரிக்காவை தாக்கியது புளோரன்ஸ் புயல் மின்சாரம் இல்லாமல் ஒன்று லட்சம் மக்கள் தவித்துள்ளனர் இந்தியா சீனா மியான்மர் போன்ற நாடுகளில் சமூக ஆர்வலர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது மனிதகுலத்தின் மிக பழமையான ஓவியத்தை ஆப்பிரிக்காவில் உள்ள மிகச்சிறிய பாறையின் துண்டி மீது கண்டறிந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனா் தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை சந்தையில் குறைவாக காணப்படுகிறது தங்கம் விளை கிராமுக்குறைந்துள்ளதுஅந்நியசலாவணிசந்தையில் கடந்தசிலநாட்களாகதொடர்ந்துகடுமையான வந்த இந்தியரூபாயின் மதிப்பில் உயர்வு ஏற்பட்டுள்ளது வர்த்தகநேரதத்தின்போதுஅமெரிக்கடாலருக்குஎதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஐம்பது காசுகள் உயர்ந்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தின் நுகர்வோர் பணமிக்க விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதால் நடுத்தர வர்க்கத்தின் மாதாந்திர பட்ஜெட்டில் மளிகை ஜாம்களுக்கான செலவு சுமார் பூஜ்யம் புள்ளி குறைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து இந்தியா இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா ஒன்று புள்ளி ஐந்து என இழந்தது முதல் டெஸ்டில் இந்தியா முப்பத்தி ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த டெஸ்டில் இருபது வயதே ஆன சாம் குரான் சிறப்பாக பந்து வீசியும் விக்கெட்டை கைப்பற்றியும் இந்திய தோல்விக்கு காரணமானார் உலக கிரிக்கெட் அரசாங்கில் ஆசிய நாடுகளுக்கு குறித்தான ஆசிய கிண்ண போட்டியின் பதினான்காவது ஆசிய கிண்ண தொடர் இன்று திகதி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி தேதி வரை இடம்பெற உள்ளது பேட்மிண்டன் உலக பெடரேசன் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான உலக தரவரிசை வெளியிட்டுள்ளது இதில் வீரர்களுக்கான தரவரிசையில் ஸ்ரீகாந்த் கிதாம்பி அறுபத்தி புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தில் உள்ளார் ஆசிய விளையாட்டில் சோபிகாவிடனும் பத்தாம் இடத்திற்கு நீடிக்கிறார் டென்மார்க்கின் விக்டர் அக்ளைசன் எண்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் சீனாவின் ஷியூகி மலேசியாவின் லிசாங் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் கோவா மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச டெக்வாண்டோ தற்காப்பு கலை போட்டியில் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் திரைச்செய்திகள் கமல் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள நடிகை பிந்துகோஷ் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஆதரவா நடிக்க இருக்கும் புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறார் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் ரஜினியின் டூ பாயிண்ட் ஜீரோ விஜயின் சர்கார் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இசையமைக்க தொடங்கியிலிருந்து புதிய பாடகர்களுக்கு வாய்ப்பு வருகிறார் உங்களிடம் இசைக்கான ஆர்வம் உள்ளதா நீங்கள் மேலே ஏற இதுவே சரியான தருணம் நட்சத்திர பாடகரை தேடி வருகிறேன் அது நீங்கள் என்றால் உங்கள் விவரங்களை இங்கே தெரிவிக்கவும் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அரைப் என்ற பெயரில் யூ டியூபுடன் முயற்சியில் இறங்கியுள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவுவியல் அறிவோம் அஞ்சல் தலை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்